तापत्रय विनाशाय भूत சச்சிதானந்த விஷ்வோத்தியேத்தாபயிருஷ்ணா வய நுமே ஏக सत्वादिश्वादि சிஷ்வாதிபருஷா பிரதான பராவராணம் பரமாக ஆஸ்தே கைவலிய கேவலனுபவானோ நருபி ஏகவ்ய அபூத் நாராயணன் சிருஷ்டிக்கு முன்னால இரண்டற்றவராகவே இருந்தார் எப்பவும் இரண்டற்றவராகத்தான் இருக்கர் ஆத்மானுபாவேன காலேன தன்னுடைய தன்மையாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய காலத்தின் துணை கொண்டு சத்வாதிஷு சக்திஷு சாமியம் நீதாசு இந்த சத்துவம் முதலான சக்திகள் எல்லாம் சமத்தன்மை அடைந்த போது பிரதான புருஷேஸ்வரகா பிரதான புருஷ ஈஸ்வரா பிரதானங்கிறது மாயா சக்தியை குறிக்கிறது புருஷங்கிறது ஜீவர்களை குறிக்கிறது ஈஸ்வரகாங்கிறது தலைவனாகிய கடவுளை குறிக்கிறது அதாவது உயிர்கள் மாயை இவைகளுக்கெல்லாம் தலைவனான அந்த பிரதான புருஷேஸ்வரன் அது மாத்திரமல்ல பராவராணாம் பரமஹா பராவராணாம் அப்படின்னா பரன்ன மேலே அவரம்னா கீழே உயர்ந்த உபாதியை ஜீவர்கள் பிரம்மா முதலிய தேவர்கள் தாழ்ந்த உபாதியை ஜீவர்கள் மனிதர்கள் போன்றவர்கள் அத்தனை உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் அத்தனை உடல்களிலும் மேலே தாழ்ந்த உடல் உயர்ந்த உடல் பண்பட்ட மனமுள்ள உடல்கள் பண்படாத மனமுடைய உடல்கள் இப்படிலாம் நம்ம புரிச்சு புரிஞ்சுக்கணும் அதுதான் பராபராணம் அதாவது ஏற்றத்தாழ்வுகளை உடைய உடல்களிலே வாழ்கின்ற உயிர்கள் உயிர்களில் ஏற்றத்தாழ்வு கிடையாது உயிர்களோட ஒட்டியிருக்கிற உள்ளங்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குது அந்த உடல்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படிப்பட்டவருக்கெல்லாம் என்ன பண்ணுறாருனா பரமஹா ஏற்றத்தாழ்வுடைய உள்ளங்கள் உடல்கள் இவைகளை உடைய ஏற்றத்தாழ்வற்ற உயிர்கள் அவைகளுக்கெல்லாம் மேலானவராக அவர் விளங்குகிறார் அத்வைத சாஸ்திர திருஷ்டியில் சொன்னால் சிதாபாசா நாம் ஆதாரஹா உபாதிகளுக்கும் சிதாபாசனுக்கும் ஆதாரமாக இருக்கிற உணர்வு தூய இருப்பு பரமஹா அவருக்கு என்ன பேருன்னா கைவல்யா அவர் மோக்ஷரூபம் கைவல்யம் என்கின்ற குறிப்பு பெயருடையவராக ஆஸ்தே இருக்கிறார் எப்படி இருக்கணும் கேவல அனுபவானந்த சந்தோகா கேவல அனுபவானந்த சந்தோகா இந்த இடத்துல சந்தோகன்னா கூட்டம்னு அர்த்தம் சமூகம்னு அர்த்தம் ஆனந்தம் கேவல அனுபவானந்த சந்தோகம்னா இந்த இடத்துல தன்னிடத்துல தானாக இருக்கார் கேவலம்னா அத்வைத்தம் இரண்டற்றவராக இருக்கிறார் தொடர்ந்து இருக்கிறார் அனுபவா ஆனந்தம் தொடர்ந்து இருக்கின்ற ஆனந்த கூட்டமாக கூட்டம்னா என்ன ஆனந்தமே வலிவான ஆனந்தமே உருவான துன்பம் கலவாதன்னு அர்த்தம் துன்பம் கலவாதவராக நிருபாதிகா எப்படி ஜீவர்களுக்கெல்லாம் மனமும் உடம்பும் உபாதி இருக்கோ அப்படி அவருக்கு உபாதிகள் கிடையாது அவர் உள்ளமற்றவராக உடல்கள் அற்றவராக அவர் தூய உணர்வாக விளங்குகிறார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நன்கு சிந்திப்பதற்கு भगवाने பிரார்த்தனை பண்ணுவோம் ஏகயோத் பூத் ஆகிளா காலேனாத்மா சிஷ்வாதிபருஷருஷேரம் பரமாக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்